சச்சிதானோத்தியேத்தாபயா வய நுமிருஷ்ணாத்மேஷு மனுஷு சௌரியோய்நூறுஷூஷ ஆத்மாநாதா கிருஷ்ணா ஏவ ஆத்மாநாதஸ் ஏஷாம் அதாவது ஏவம் மனுஷேஷு இவ்வாறு மனிதர்களிடத்தில் யார் எப்படிப்பட்ட மனிதர்கள்னா கிருஷ்ணனிடத்திலையும் கிருஷ்ணனையே தங்களுடைய ஆத்மநாதராக நினைக்கக்கூடிய மனிதர்கள் மனுஷேஷுங்கிறதுக்கு விசேஷனம் இவ்வாறு கிருஷ்ணனையே தன்னுடைய ஆத்மநாதர்களாக தங்களுடைய தலைவனாக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற மனிதர்களிடத்தில் சௌஹ்ருதம் சௌஹ்ருதம்னா அன்பை வெளிப்படுத்தி இன்னொரு அர்த்தமும் இருக்குது அதாவது கிருஷ்ணா ஆத்மனா நாதா எவர்களுக்கு கிருஷ்ணன் ஆத்மாவாகவும் நாதனாகவும் இருக்கிறாரோ அப்படின்னு ஒரு அர்த்தம் உயிர்களுக்கெல்லாம் தலைவனாக இருப்பவன் கிருஷ்ணன் அப்பேற்பட்ட உயிர்களெல்லாம் மனுஷியேஷு அதாவது மனுஷ சரீரத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களுக்கும் தலைவனாக இருப்பவன் கிருஷ்ணன் என்று சொல்லப்படுகின்ற தூய உணர்வு பரம்பொருள் ஆனந்த பரம்பொருளாகிய கடவுள் அது மாத்திரமில்லை மனிதர்களிடத்தில் மாத்திரமல்ல உபயத்ர அப்படின்னு ஸ்லோகத்தில் இருக்குது உபயத்ரங்கிறதுக்கு அது அசைகின்ற பொருளாக இருந்தாலும் சரி அசையாத பொருளாக இருந்தாலும் சரி அசைகின்ற உயிரோ அசையாத உயிரோ அசைகின்ற உயிரற்ற பொருளோ அசையாத உயிரற்ற பொருளோ எதாக இருந்தாலும் எல்லா இடத்துலேயும் அந்த சௌகிருதம் சௌகிருதம்னா நல்ல உள்ளம்னு அர்த்தம் அன்போடு பரிச்சரியாம் பரிச்சரியாம்னு சொன்னால் சேவை பண்ணுறது அவர்களுக்கு தேவையான உதவிகளை எல்லாம் செய்கிறது மகதூ நிருஷு சாதுஷு மனிதர்களாக இருக்கட்டும் பொருள்களாக இருக்கட்டும் மகான்களாக ஏதாவது ஒரு அரச மரம் இருக்குது வேப்பமரம் இருக்குன்னா தண்ணி விடுறது தான் அந்த மாதிரி விஷயங்கள் தான் மாடு இருக்குது கோழி இருக்குது ஏதோ பிராணிகளுக்கெல்லாம் உதவி செய்கிறது மகான்களிடத்துலையும் மகத்ஷுன் ரிஷு அதாவது மகான்களாகிய மனிதர்கள் சாதாரண மனிதர்கள் எல்லாரிடத்துலையும் பரிச்சரியாம்குரியா சேவை பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அதுலேயும் எல்லாருடைய தரம் எப்படி இருந்தாலும் சரி எல்லாரிடத்துலையும் கிருஷ்ண பக்தியை உண்டு பண்ணி அந்த கிருஷ்ணபக்தியை நாமளும் வெளிப்படுத்துகிறது இப்படிலாம் பல அர்த்தங்களை இதில் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படி எல்லா இடத்துலையும் அன்பை வெளிப்படுத்தி சேவை பண்ணணும் அவர்களுக்கெல்லாம் நம்மளால் முடிஞ்ச உபகாரங்களை பண்ணுறது பகவானுக்கு பண்ணுற சேவை அப்படின்னு பொருள் எடுத்துக்கிறோம் இந்த இடத்துல ஏவம் கிருஷ்ணாத்மநாச்சேஷு மனுஷேஷு சௌஹ்ருதம் பரிச்சரியாம் சோபயத்